ரோத அடத்திலே மிக மகிழ்ச்சி என்பதை ஒரு மாதம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த ரமதான் ரமதானிலே நோன்பு வைக்காமல் இந்த மாதத்தை பாழாக்குகின்றனோ எந்த ஒரு மூதேவி அல்லாவுடைய அருளை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டவன் அல்லாவுடைய அருளை விட்டு தூரமானவன் ரமதானிலே நோன்பு வைக்காமல் அவன் ரமதான் மாதத்தை பாழாக்குவான் அருகிலே நின்று எல்லா மக்களுக்கும் என்னுடைய உமத்தினர்களுக்கு தலாகத்திலிருந்து தண்ணீர் அள்ளி கொடுத்துக் என்னுடைய உமத்தினர் எல்லோரும் அந்த தண்ணீரை பருகுவார்கள் சந்தோஷமாக குடிப்பார்கள் அந்த நேரத்திலே நான் ஒரு மனிதனை பார்க்கின்றேன் நாய் தாகம் எடுத்து போட்டுக் கொண்டிருக்குமோ அதுபோன்று தாகத்தினுடைய மிகுதியினால் அவன் நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு என்னுடைய நோக்கி வருவான் தண்ணீர் பருவதற்காக ஆனால் அவன் அந்த ஹவுதை விட்டு குள்ளமா வரது முனியாமீனுக்கு பக்கத்தில் வருவான் மலக்கு பார்க்க விரட்டி விடுவார்கள் இப்படி தன்னுடைய தாகத்தை எப்படியா தீர்த்துக் கொள்ளலாம் என்று சகோதரர்களே சாதாரண வெயிலில் ஏற்படக்கூடிய தாகமே நம்மால் தாங்க முடியவில்லை ஒரு சூரியன் ஒரு பனை மரத்தின் அளவிலே இருக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் அவரவருடைய பாவத்திற்கேற்றவாறு வியர்வையிலே மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய தாகம் இருக்கின்றது ஆகிய கேயமற்ற கற்பனை செய்த பார்க்க முடியாது அந்த தாகத்தில் இருந்து தப்பிப்பதற்காகத்தான் எம் பெருமானா என்ற நீர் தடாக எல்லோருக்கும் தருவானாக அந்த நேரத்தில் தான் ஒரே ஒரு மூதேவி அவன் நாக்கை போட்டு துங்க போட்டுக் கொண்டு பெருமானாருடைய நோக்கி வருவான் மலக்குமார்கள் தடுத்து விரட்டுவார்கள் மீண்டும் வருவான் மீண்டும் மீண்டும் வருவான் இப்படிப்பட்ட அபாக்கிய உலகத்திலே அவன் வாழ்ந்தபோது அவரிடத்தில் நோன்பு வந்தது மற்ற மக்கள் இருக்கும் பொழுது குடித்து ரமலானை கழித்துக் கொண்டிருந்தான் அவன் இப்பொழுது மக்கள் எல்லாம் தண்ணீர் குடித்து தங்களுடைய தாகத்தை தீர்க்கும் பொழுது இவன் மட்டும் நாயை போன்று நாக்கி தொங்கப்பட்டுக் கொண்டிருப்பான் இவனும் என்னுடைய உமத்தை சார்ந்தவன் தான்